உபதேச குறிப்புகள் திருச்சிற்றம்பலம் அண்ட பிண்ட பூரண பாவானுஷ்டான விதி அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் என்கின்ற நாலிடத்திலும் கடவுற்பிரகாசம் உள்ளது அதனில் காரியத்தால் உள்ள விபரம் பிண்டத்தில் அகம் ஆன்மா ஒரு பொருளினது உண்மையை அறிதல் ஆன்ம அறிவு பிண்டத்தில் அகப்புறம் ஜீவன் ஒரு வஸ்துவின் பிரயோஜனத்தை அறிந்த அறிவே ஜீவ அறிவு பிண்டத்தில் புறம் கரணம் ஒரு வஸ்துவின் நாம ரூபத்தையும் குண குற்றங்களையும் விசாரித்து அறிதல் கரணமாகிய மன அறிவு பிண்டத்தில் புறப்புறம் கண் முதலிய இந்திரியங்கள் ஒரு பொருளினது நாம ரூப குண குற்றங்களை விசாரியாமல் அந்த பொருளை காணுதல் இந்திரிய காட்சி இந்திரிய அறிவு இதுபோலவே கரணக்காட்சி ஜீவக்காட்சி ஆன்மக்காட்சியும் உண்டு இதுபோல் அண்டத்தில் அகம் அக்கினி அண்டத்தில் அகப்புறம் சூரியன் அண்டத்தில் புறம் சந்திரன் அண்டத்தில் புறப்புறம் நட்சத்திரங்கள் ஆகவே பிண்டத்தில் நாளிடம் அண்டத்தில் நாளிடம் ஆக எட்டிடத்திலும் கடவுட்பிரகாசம் காரியத்தால் உள்ளது காரணத்தால் இடம் பிண்டத்தில் புருவமத்தி அண்டத்தில் பரமாகாசம் காரிய காரணமாயுள்ள இடம் நான்கு பிண்டத்தில் விந்து நாதம் அண்டத்தில் மின்னல் இடி சர்வயோனிகிடத்தும் விந்து விளக்கமாகிய மின்னலிடத்தும் நாதவிளக்கமாகிய இடிகிடத்தும் இதல்லாது பாருடுவிண்ணாய்ப் பரந்ததோர்ஜோதி என்றும் ஜோதியுல் ஜோதியுள் ஜோதியாயும் மேற்குறித்த அகமாகிய ஆன்ம பிரகாசமே ஞானசபை அந்த பிரகாசத்துக்கு உள்ளிருக்கும் பிரகாசம் கடவுள் அந்த உள் ஒளியின் அசைவு நடம் இதுதான் ஞானாகாச நடனம் என்றும் அசைவுற்றதே நடராஜர் என்றும் ஆனந்த நடனம் என்றும் சொல்லுகின்றது ஆதலால் ஏமம் கனகம் ரஜிதம் ரௌப்யம் முதலாகச் சொல்வதில் சூரியனிடத்தில் கனகமும் சசிகிடத்தில் இரஜிதமும் இதுபோல் பிண்டத்தில் ஆன்மாகாசம் பொற்சபை என்றும் ஜீவாகாசம் இரஜித சபை என்றும் சொல்லுவது ஆதலால் மே குறித்த இடங்கள் யாவற்றிலும் கடவுள் பூரண இயற்கை விளக்கம் காரியமாயும் காரணமாயும் காரிய காரணமாயும் இருக்கின்றது முக்கிய இடங்களாகிய பிண்டத்தில் நாலும் அண்டத்தில் ஐந்தும் ஆகிய ஒன்பது கிடத்திலும் கடவுள் விளக்கம் விசேஷம் உள்ளது ஆதலால் நாம் தினம் ஆறு காலத்திலும் மேற்குறித்த பிரகாசமே சபையாகவும் அதன் உள்வொலியே பதியாகவும் வணங்க வேண்டும் எக்காலத்திலும் புருவமத்தியின் கண்ணே நம்முடைய கரணத்தைச் செலுத்த வேண்டும் மேற்குறித்த காலங்கள் சூரிய உதயம் உச்சிப்போது சாயரக்ஷை மாலை யாமம் வைகரை ஆகிய காலங்களில் எல்லாம் வல்ல தலைவனை வணங்குதல் வேண்டும் சிறு குறிப்புகள் கடவுட்பிரகாசம் அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் என்கின்ற நான்கிடத்திலும் கடவுள் பிரகாசம் காரியத்தால் உள்ள விவரம் பிண்டத்தில் அகம் ஆன்மா அகப்புறம் ஜீவன் மனம் முதலிய கரணம் புறப்புறம் கண் முதலிய இந்திரியங்கள் அண்டத்தில் அகம் அக்கினி அகப்புறம் சூரியன் புறம் சந்திரன் புறப்புறம் நட்சத்திரங்கள் ஆகவே பிண்டத்தில் நான்கு அண்டத்தில் நான்கு ஆக எட்டு இடத்திலும் கடவுள் பிரகாசம் காரியத்தால் உள்ளது சபையும் நடராஜரும் ஒரு பொருளினது நாம ரூப குண குற்றங்களை விசாரியாமல் அந்த பொருளை காணுதல் இந்திரிய காட்சி இந்திரிய அறிவு நாம ரூபத்தையும் குண குற்றங்களையும் விசாரித்து அறிதல் மன அறிவு அதன் அறிதல் ஜீவ அறிவு பொருளினது உண்மையை அறிதல் ஆன்ம அறிவு ஞானசபை என்பது ஆன்ம பிரகாசம் அந்த பிரகாசத்திற்குள் இருக்கும் பிரகாசம் கடவுள் அந்த உள்ஒளியின் அசைவே நடனம் இவற்றைத்தான் சிற்சபை அல்லது ஞானசபை என்றும் நடராஜர் என்றும் நடனம் என்றும் சொல்லுகின்றது சூரியன் ஏமம் கனகம் என்பன சூரியனை குறிக்கின்றன சூரியனிடத்தில் பொன் இருக்கின்றது